विश्वोत्पत्यादिहेतवे, तापत्रय विनाशाय, சச்சிதானய விஷோத்தியேத்தா விநாய அஹோமையாத்மா பரித்தா வேத்திய விரிவா ஸீணா நஷோச்சிய கிரீதேன வித்தம் ரத்திமாத்மேச்சதி அந்த பிங்களா என்கிற விலைமகள் தனிமையில் பாடுகிறாள் இப்படி தன்னைத்தானே நொந்து கொள்ளுகிறாள் அந்த வரிகளைத்தான் நாம் படித்து கொண்டிருக்கிறோம் அவள் சொல்லுகிறாள் அஹோ துக்கம் அஹோ மயா ஆத்மா விர்தா பரிதாபிதா ஆத்மா பரிதாபிதா அஹோ அஹோன்னா ஐயஹோ அய்யோ கஷ்டம் என்னால் என்ன ஆச்சுன்னா விருத்தா ரொம்ப வீணாக ஆத்மா ஆத்மானா இந்த உடம்பு இந்த உடம்பை நான் என்ன பண்ணிவிட்டேன் ரொம்பவும் இதை வந்து தாபம் துக்கப்படுத்திவிட்டேன் இது கஷ்டத்தை கொடுத்துட்டேன் தர்மம் இந்த இந்த உடம்பை நான் நல்ல வகையில் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் இந்த உடம்பை அப்படின்னு அந்த விலைமகள் பேசிக்கிறேன் பரிதாபித்தகை ஆத்மானா இந்த இடத்துல உடம்பு சரீரம் பரிதாபித்தகன்னா நல்லா போட்டு இதை வாட்டி எடுத்துட்டேன் என்ன பண்ணேன்னா சாங்கேத விர்த்தியாக அதி விகர்ஹிய வார்த்தையாக சாங்கேத்திய விரத்தியான்னா தன்னுடைய உடல் அசைவுகள் இதெல்லாம் காமிச்சு ஆண்களை வசப்படுத்துறது தன்னுடைய கண்கள் உடல் அசைவுகள் இதெல்லாம் காண்பித்து இந்த சாங்கேத்ய விர்த்தியான தன்னுடைய நடை உடை பாவனைகள் மூலம் ஆண்களை கவது அதி விகர்கிய வார்த்தையா சொல்லத்தகாத விகர்கியம்னா ரொம்ப நிந்திக்கத்தகுந்த பிழைப்பு இந்த சாஸ்திரத்தில் இதெல்லாம் ஏற்றுக்கொள்வார்களா உடம்ப கொடுக்கறத ஆகவே அதி விகர்கிய வார்த்தையா வார்த்தான்னா பொதுவாக சப்தம்னு அர்த்தம் இந்த இடத்துல நிந்திக்கு தகுந்த சொற்களை உடைய என்னுடைய வாழ்க்கை வாழ்க்கையினால் இந்த உடம்பை நான் ரொம்ப மோசமாக வீணாக்கி விட்டேன் இதை துன்பப்படுத்தி விட்டேன் இந்த உடம்பை நல்லா வச்சுருந்து நான் உயர்ந்த கதியை அடைஞ்சிருக்கணும் இந்த உயர்ந்த உடம்பை நான் அப்படி மோசம் பண்ணிவிட்டேன் அதாவது ஸ்த்ரெய்னான் நராத்து யா அர்த்த திருஷோ அனுசோச்சியாத்து கிரீத்தேன ஆத்மனா வித்தம் ரத்தம் இச்சதி ஸ்திரைனான் நராத் ஸ்திரைனான் நராத்துன்னு சொன்னால் பெண்களை விரும்புகிற மனிதனிடம் இருந்து அர்த்த திருஷா அவனுக்கும் பணத்தில் ஆசை இருக்கு த்ரிஷனா தர்ஸ்ட் பணம் பணம் பணம்னு ஆசை இருக்கு அனுசோச்சியாத் அதனால் அடிக்கடி துக்கப்படுறான் இந்த மண்ணாசையும் பெண்ணாசையும் பொன்னாசையும் இருக்கிற காரணத்தினால அர்த்த த்ரிஷான்னா பொன்னாசை அதாவது செல்வத்தில் ஆசை ஸ்திரைனான் நராத்துன்னா பெண்ணாசை அதனால் மனசில் இந்த அர்த்த இச்சா காமஈச்சா இதனால அந்த ஆசை இருக்கிற இடத்துல மனசில் சந்தோஷமாக இருக்கும் அமைதி இருக்காது அப்படி துக்கப்பட்டு கொண்டிருக்கிற அவனால் கிரீத்தேன ஆத்மனா அதனால் ஆத்மனான்னா அவனால் விலக்கி வாங்கப்பட்ட இந்த உடம்புங்கிறார் அவனுக்கு இருக்கிற அந்த ஆசையின் காரணமாக அவன் துக்கப்பட்டு இந்த ஆசையை போக்கிக்கிறதுக்காக வேண்டி என்ன பணம் கொடுத்து வாங்கியிருக்கான் கிரீத்தேன ஆத்மனா வித்தம் ரத்தி இச்சதி அகம் அப்படின்னு அர்த்தம் அவங்ககிட்ட இருந்து நான் என்ன பண்ணினேன்னா அவனுக்கு இருக்கிற ஆசையை அவனுக்கு தீர்த்து வேண்டி நான் ஏன் உடம்ப சுகத்துக்காகவும் பணத்துக்காகவும் நான் கொடுத்தேன் கொடுக்கறதுக்கு விரும்பினேன் ஐயோ அஹோ துக்கம் அதன் மூலமாக நான் என்ன பண்ணிட்டேன் மனுஷ ஜென்மாவையே வீணாக்கிவிட்டேன் பெருதற்கரிய பிறவியை அடைந்தும் அந்த பிறவியை மோசமான அதர்மமான வாழ்க்கையின் மூலம் நானும் கெட்டேன் என்னை வந்து சார்ந்தவர்களும் வீணாக போனார்கள் என்பது அர்த்தம் அதுதான் இந்த ஸ்லோகத்தில் அந்த கருத்து இருக்குது ரொம்ப ஆழமாக இந்த ஸ்லோகினுடைய சம்ஸ்கிருத பாஷை வந்து ரொம்ப ஒரு விதத்தில் பார்த்தா துக்கமாக இருக்குது இந்த லாங்குவேஜை இப்படிலாம் ஒருத்தருடைய புலம்பலை இப்படி சம்ஸ்கிருத பாஷையில் இப்படி சொல்ல முடியுமா அப்படிங்கிறதும் விசேஷமாக தான் காணப்படுகிறது விமே எ பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள்